ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மஹம் சிவராத்திரி விரத புண்ணியகாலத்தை அனுசரித்து நம்ம எஜுர்வேதத்தில் உள்ள சில விசேஷங்களை பார்க்க போகிறோம் ருத்ராத்தியாயி சர்வ பாப்பை பிரமுட்சதேன்னு ஒரு தடவை ருத்ரம் நன்னாக சொல்லிட்டா எல்லா பாப்பங்களும் போகிறது பரமேஸ்வரன் நேராக வந்து காட்சி கொடுக்குறாருன்னு வேதம் சொல்கிறது ஜாபாலோபனிஷத்தில் ஜாபாலி மகர்ஷி கிட்ட அத்தனை ரிஷிகளும் வந்து நமஸ்காரம் பண்ணி கிம் ஜப்பேன அமிரோ புருகி அப்படின்னு கேட்கிறார் ஜபம் மன்னின மாத்திரத்திலேயே அமிர்தத்துவம் கிடைக்கும் அமிர்தம் ரெண்டு அர்த்தம் அமிர்தத்னா மோக்த்துக்கு அமிர்தத்துவம்னு பேரு அபுதய நிசேயசஹேதுர் அமிர்தம் இந்த லோகத்திலையும் அடுத்த லோகத்துக்கும் நமக்கு பெரிய ஸ்ரேயஸை எது நமக்கு கொடுக்கறதோ லாபத்தை கொடுக்கறதோ அதுக்கும் அமிர்தம்னு பேர் இந்த அமிர்தத்துவம் எதனால கிடைக்கும் அப்படின்னு கேட்க ஜாபாலி மகர்ஷி சதருத்ரியேன இந்த ருத்ர நாம் ஜபம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பிரசனம் ருத்ர அதை நன்னா ஒரு ஒரு தடவை சொல்லிட்டாலே பரமேஸ்வரன் நேராக வந்து நாம் என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு வந்து காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அதான் தேவதைகள்லாம் பிரம்மா கிட்ட போய் கேட்டால் பிரம்மன்னு ஒரு ருத்ரம் சொன்னாலே அத்தனை லாபங்களும் அடைஞ்சுடலாம் அப்படிங்கிற ஒரு வழியை ஜனங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்களே இதை ஜனங்கள்லாம் இதை சரியான முறையில் பயன்படுத்திப்பாளா அப்படின்னு கேட்குறார் பிரம்மா சொன்னார் அதை நல்ல முறையில் சொன்னால் பயன்படுத்திப்பா கூடவே ரெண்டு சகோதராலோடு அனுப்பியிருக்கேன் அவள் ரெண்டு பேரையும் சமாளிச்சுண்டு இவா அந்த பலனை அடையணும் அப்படிங்கிறார் பிரம்மா யார் இந்த ரெண்டு சகோதரால் ஆலசியம் நித்ரான்னு ஆலசியம்ன சோம்பல் நித்ரான தூக்கம் இந்த ரெண்டு சகோதராலையும் சமாளிச்சு என்று ருத்ரம் சொல்லி நாம் பலனை அடையணும் அப்படிங்கிறார் பிரம்மா தெரியும் ருத்ரகிரமம் நடக்கிற இடத்துல போய் பார்த்தா இந்த ருத்ரத்தை ரொம்ப கட்டுப்பாடோட சொல்லணும் அப்படி சொல்ல விடாது ஆரம்பித்த இடுப்பு வலிக்கும் அல்லது கொட்டாவி வரும் தூக்கம் வரும் நிறைய இடைஞ்சல்கள் வரும் எப்படி சொல்லணும் ருத்ரம் ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஒரு சுரம் இருக்கு அந்த சுரத்தோட சொல்லணும் சொரம் மாறப்படாது வேகமா சொல்லப்படாது கீதி பாட்டாக பாடப்படாது கர்மகாலே தூ மத்தியமம் அப்படின்னு மத்தியமமா சொல்லணும் வேகமா சொல்லப்படாது ரொம்பவும் நிதானமா இழுத்து சொல்லப்படாது மத்தியமமா சொல்லணும் தலை கை கால்களை நேராக வச்சுன்னு சொல்லணும் கையில எதையோ வச்சிருந்து நோன்கிண்டு சேஷ்டைகள் பண்ணிண்டே சொல்லப்படாது அதே போல நாம் எந்த இடம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகத்தோடையே கண்ண மூடின்று சொல்லணும் இந்த இத்தனாவது இடம் சொல்லின்றிருக்கோம் அப்படிங்கிற ஞாபகத்தோட சொல்லணும் ரொம்பவும் கீழே சொல்லப்படாது ஹோனு எறஞ்சி சத்தம் போடப்படாது மத்தியமமான ஸ்வரத்தில் சொல்லணும் இப்படியெல்லாம் சொல்லாமல் கீத்தி பாட்டாக பாடினாலோ சீக்ரி வேகமாக சொல்றா சொல்றவன் சிற்கம்பி கை கால்களை அசச்சுண்டே சொல்றவன் ததா லிகித பாட்டகா எழுதி வச்சு சொல்றது அல்லது புஸ்தகம் பார்த்து சொல்றது அப்படி சொல்றவன் அனர்த்தஜா என்ன சொல்றோம்னு தெரியாமல் அப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கான் மனப்பாடம் பண்ணி எந்த சேஷ்ட பண்ணினாலும் அதில் தப்பே வராது அப்படி சொல்கிறான் அவன் அல்பகண்டஸ்ட ரொம்ப கீழே சொல்கிறான் அல்லது ஹோலி அரைஞ்சி சொல்கிறான் இவெல்லாம் பாட்டக்கா அதமர்கள்னு பேருன்னு ரிஷிகள் சொல்கிற அப்படி சொல்லப்படாது சரியான முறையில் ஒரு ருத்ரம் சொன்னால் பரமேஸ்வரன் நேராக வந்துடுற பரமேஸ்வரன் தெய்வங்கள் நேராக வந்துருக்குன்னா நாம் உடனே என்ன கேட்கணும் இது ஒரு கேள்வி சுவாமி நேராக வர வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நாம் உடனே என்ன சொல்லுவோம் செல்போன்ல சார்ஜ் குறைச்சலா இருக்கு சார்ஜர் வேணும்னு கேட்போம் நமக்கு அப்படிதான் கேட்க தெரியும் நமக்கு பெருசா கேட்க தெரியாது அப்படின்னுட்டு தான் வேதமே என்ன பண்ணிட்டு பரமேஸ்வரன் நேரா வந்துட்டாருன்னா உடனே சமக்க பிரச்சனை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேதம் சமக்கத்துல நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுகளும் அத்தனை பலன்களும் பிரார்த்திக்கப்படுறது சமக்கத்துல இந்த சமக்கத்தினுடைய பிரச்சனத்தினுடைய பெருமைய மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் சொல்றது எங்கன்னா திரௌபதி வஸ்திராகரணம்னு பிரசித்தமா தெரியும் எல்லாருக்கும் துஷாசனன் திரௌபதியினுடைய வஸ்திரத்தை இழுக்கிறான் அபஹரிக்கிறான் பெரிய சபையில் அத்தனை பேர் நிறைஞ்சிருக்கான் அந்த சபையில இப்படி ஒரு தப்பு நடக்கிறது அப்படி அந்த வஸ்திரத்தை இழுக்கிற பொழுது ரொம்ப கோபமாக இருக்கா திரௌபதி க்ஷத்ரிய ஸ்திரீயாச்ச கோபம் அசாத்தியமா இருக்கு அவனுக்கு இருக்கிற கோபத்தை அவளுடைய மூச்சு விடுறதுனாலயே தெரிஞ்சின்றான் திருதராஷ்டிரன் அவனுக்கு கண் கிடையாது இருந்தாலும் அவளுடைய மூச்சு காத்தனுடைய வேகத்தை பார்த்து தெரிஞ்சுடான் திருதராஷ்டிரன் ரொம்ப கோபமா இருக்கா ஆஹா பத்தி குழந்தைகள் இப்படி ஒரு தப்பு பண்றதுன்னு தட்டி கேட்க முடியாமல் மனவேதனை திருதராஷ்டிரனுக்கு அவமானப்படுத்துறத பார்த்து திருதராஷ்டிரன் சொன்னா மா நீ என்னுடைய குழந்தைகள்லாம் ரொம்ப தப்பு பண்ணுறா உன் விஷயத்தில் ஆனால் அதுக்காக நீ கோபப்படாதே நான் ராஜா இந்த தேசத்துக்கு ராஜா அதன் காரணமாக என்னையோ என்னுடைய தேசத்தையோ நீ சபிச்சுடாத கோபப்படாத வரம் கேடுன்னு சொல்கிறான் திருதராஷ்டிரம் அந்த இடத்துல வரம் கேட்கிற சமயமாது கேட்குறான் திருதராஷ்டிரம் அப்போது திரௌபதி ஒரு வரம் கேட்டா அந்த வரணையும் கொடுத்தான் திருதராஷ்டிரம் ஆனால் அப்பவும் அவளுக்கு அந்த கோபம் தீரல்ல இன்னொரு வரம் கேளுன்னா இன்னொரு வரம் கேட்டா ரெண்டாவது வரணையும் கொடுத்தான் திருதராஷ்டிரன் அப்பவும் கோபம் தீரல்ல இன்னொரு வரம் கேளுன்னான் திருதராஷ்டிரம் பெருசா சிரிச்சா திரௌபதி அந்த இடத்துல அப்போ திருதராஷ்டிரம் கேட்டான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டான் அப்போ சொன்னால் நீ தர்மசாஸ்திரத்தை மீறிட்டே அப்படிங்கிறார் திரௌபதி அவளுடைய படிப்பறிவை நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறோம் நீ தர்மசாஸ்திரத்தை மீறுட்டே திருதராஷ்ட்ரா அப்படின்னா என்ன நான் என்ன மீறுட்டேன் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா வைஷ்யசிய வரமேக்கம் தூ ஸ்ரீயா தத்தியாத் வரத்வயம் ராஜ்நா ஸ்ரீன் வரான் தத்தியாத் பிராமண சதம்பராஹா அப்படிங்கிறார் திரௌபதி வைசியன்ட வரம் கொடுக்கணும்னா ஒரு வரம் தான் கொடுக்கணும் ரெண்டாவது வரம் கொடுக்கக்கூடாது ஸ்ரீயா தத்தியாத் வரத்வயம் ஸ்திரீகளுக்கு ரெண்டு வரம் தான் கொடுக்கணும் ராஜ்ஞா ராஜாக்களுக்கு மூணு வரம்தான் கொடுக்கணும் பிராமணஸ்த சதம்பராக பிராமணனுக்கு நூறு வரம் கொடுக்கணும் வைசிய வரமேக்கம் வைசியனுக்கு ஒரு வரம் தான் கொடுக்கணும்னு ஏன் அப்படின்னா ஒரு வயசன் ஒருத்தன் ஏதோ கர்ம வசாத்து ஏழையாக போயிட்டான் அவனுக்கு ஒரு எண்பது வயசு கை கால்கள்லாம் நடுங்கிறது அவங்க ஒரு கோவில் வாசலில் திக்ஷை எடுத்துட்டு இருக்கான் உட்கார்ந்துருக்கான் சிவ சிவ சிவான் பரமேஸ்வரன் அவன் விஷயத்தில் கருணையோட இவனுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு நேராக வந்தார் பரமேஸ்வரன் அப்பா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் கேள் அவன் ஒரே ஒரு வரம் தான் கேட்டான் அவன் கேட்ட உடனே பரமேஸ்வரன் அந்த வரத்தை கொடுத்துட்டு படாறுன்னு மறைஞ்சு போயிட்டார் அந்தர்தானம் ஆயிட்டார் காரணம் என்னென்னா ரெண்டாவது வரம் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி கேட்டான் என்ன வரம் கேட்டான்னா எண்பது வயசு கிழவன் கிழிஞ்ச துணி கட்டின்னு இருக்கான் அவன் என்ன கேட்டான் என்னுடைய கொல்லு பேரனுக்கு என்னுடைய சொந்த வீட்டில் ஏழாவது மாடியில் பால்கனியில் வெள்ளியில் பண்ணின சேரில் உட்காந்து தங்க கிண்ணத்தில் என்னுடைய சொந்த மாடு கறந்த பால்ல உறக்கூத்தின தயிர் ஜாதங்கிட்ட செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான் அவ்வளவும் கேட்டுட்டான் ஐஸ்வர்யம் ஆயுஷம் முதல்ல கேட்டான் இவனுடைய கொல்லு பேரன் பிறக்கிற வரைக்கும் இவன் உயிரோடு இருக்கணும் சொந்தமாக வீடு வசதிகள் ஏழாவது மாடி உள்ள வீடு வெள்ளியில் பண்ணின சேர் சொந்தமாக தன்னுடைய மாடு கரந்த பால் பாலிலேருந்து வந்த தயிர் தங்க கிண்ணம் அவ்வளவும் பிரார்த்தனை பண்ணிட்டான் கேட்டுட்டான் வரமா ஆனால் தான் வைசனுக்கு ஜாகிரதையாக வரம் கொடுக்கணும் த்ரீயாதத்தியாத் வரத்வயம் ஸ்திரீகளுக்கு ரெண்டு வரம்தான் கொடுக்கணும் மூணாவது வரம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்கிறது நம்ம ராமாயணத்தில் பார்த்தா தெரியும் ரெண்டு வரம் தான் கேட்டால் கைகை என்ன ஆச்சு தலகுப்புறம் மாறிப்போச்சு ராமாயணம் பார்க்குறோம் அதுபோல் பிராமணசே சதம் வராகனு பிராமணனுக்கு கேட்கத் தெரியாதுன்னு பேர் அப்படிதான் வர்ணிக்கிறது சமூகத்தில் பார்த்தா ஆரம்பமாகிறது வாஜஷ்டமேனு ஆரம்பமாக வாஜகான்னா அன்னம்னு அர்த்தம் வாஜஷ்டமே பிரசவஷ்டமே அந்த அந்த அன்னம் எனக்கு வேணும் பிரசவஹான்ன சரியானபடி ஜீரணிக்கிற அன்னமாக இருக்கணும் பிரயதிஷ்டமே அந்த அன்ன சாரம் என்னுடைய உடம்புக்கு நல்லா சேரணும் அந்த சேர்ந்த அந்த அன்னத்துடைய சாரம் என்னுடைய இந்திரியங்களுக்கு போய் சேரணும் இப்படி அன்னத்தை வச்சே பன்னெண்டு வாரம் வந்துருத்தோங்க அதான் பிராமணனுக்கு கேட்க தெரியாதுன்னு பேர் அதனால தான் வேதம் என்ன பண்ணிட்டு சுவாமி நேராக வந்துட்டாருன்னா சமக பிரச்சனை ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற வழியை நமக்கு சொல்லி கொடுக்குறது அப்படி சொல்றா திரௌபதி பிராமணசதம்பராக நூறு வரம் கொடுக்கலாம் தைரியமாக கொடுக்கலாம் என்ன கேட்க தெரியாது அப்படின்னு சொல்றா திரௌபதினு மகாபாரதத்தில் வருது அது இந்த சமக பிரச்சனத்தை ஞாபகம் வச்சுட்டு தான் அப்படி சுவாமி நேரா வந்த உடனே சமக்க பிரச்சினத்தை நாம் சொல்றதுனால நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் நமக்கு சொல்றது இந்த சமக்கம்ங்கிற பிரச்சனம் அதை சொல்லி நாம் நன்னா அதையும் சஸ்வரமாக எந்த ஸ்வரத்திலையோ அக்ஷரங்கள்லையோ பெசகு தப்பு இல்லாமல் சஸ்வரமா சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினா அத்தனை வரங்களும் நமக்கு கிடைக்கிறது நம் முன்னோர்கள்லாம் அப்படித்தான் இருந்தா நம் முன்னோர்கள் நாளில் யோஜனை பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு வசதிகள் கிடையாது லைட்டு வசதியோ பணப்பழக்கமோ ஏசி இது மாதிரியான வசதிகளோ வண்டி வசதிகளோ எதுவுமே இல்லாத ஒரு நாளில் கூட ஒரு ஒரு குடும்பத்திலையும் பத்து பன்னெண்டு குழந்தைகளை வச்சுன்னு சௌக்கியமாக இருந்தா எப்படி இருந்தா அப்படின்னா தெய்வ பலம் ருத்ரம் சமக்கம் இந்த வேதத்தினுடைய பலத்துல தான் சௌக்கியமா இருந்தா நம் முன்னோர்கள் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போனது காரணமாகத்தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிரமங்கள் வர ஆரம்பிச்சுருக்கும் அந்த நாளில் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் குடத்துல ஜலம் எடுத்துன்னு வந்து வச்சிருந்து அந்த ஒரு குடம் ஜலத்திலேயே சிவபூஜை பண்ணி சமையல் பண்ணி குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தோம் அப்படி பண்ணிட்டு இருந்தா சிரமப்பட்டு இந்த நாளில் நல்ல காற்று வசதி நல்ல ஏசி நல்ல லைட்டு வசதி நல்ல வெளிச்சம் டைல்ஸ் போட்ட வீடு எங்கேற்ற டேப்பை திறந்தாலும் தண்ணி வருது ஜலம் வருது சுத்தமான ஜலம் அக்குவா ஜலம் கிளீனாக வருது ஜலம் இவ்வளவு வசதிகள் இருந்தும் கூட ஒரு உத்தரணி ஜலம் எடுத்து சுவாமி சிறஸில் விடணுங்கிற எண்ணம் நமக்கு வரணுமே அந்த எண்ணத்தை கொடுக்குறவர் பரமேஸ்வரம் தான் கொடுக்கணும் இவ்வளவு வசதிகளையும் வச்சுட்டு நம் முன்னோர்கள் பண்ணின மாதிரி நாம் இந்த சிவாராதனங்களை பண்ணி நாம் அத்தனை விட ஸ்ரேயசுகளையும் அடையணும்னு இந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தில் சர்வேஸ்வரன் மிருத்யுஞ்சயன் காலக்காரனான பரமேஸ்வரனுடைய சந்நிதியில் நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கிறோம்